الحمد لله الحمد لله الذي لا اله غيره ولا يخشى الا غيره والصلاه والسلام على من بعث بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا وعلى آله واصحابه واتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المتقين في جنات وعيون اخاذين ما آتاهم ربهم انهم كانوا قبل ذلك محسنين كانوا قليلا من الليل ما يهجعون وبالاسحار هم يستغفرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام اشراف امتي حملة القران واصحاب الليل او இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து உரித்தாகட்டும் கருணையும் ஈவோல சதகே ரஹமதாக அருளாக अनुपபெட்ட உத்தம தூதர் മുഹമ്മദ് முஸ்தஃபா ரசூல அக்தா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வால்கையே எடுத்த நிரந்த உத்தம ஸஹாபா தோலர்கள் மீதும் தியாமன் தரியந்தன் வாலு முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக ஜுமாவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்திருக்கும் இஸ்லாமிய நம்ம வெற்றிக்காக என்னென்ன விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை கஷ்டம் பார்க்காமல் என்ற அளவு எடுத்து என்னென்ன விடயங்களை வீட்டெல்லாம் தகர்ந்து கொள்ளும்படி நம்மை விலக்கு இருக்கிறானோ அவற்றிலிருந்து நடந்து கொள்ளும்படிக்கும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அலமதுல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ் அம்மன் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்தை உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் இந்த குறுகிய கால சொற்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால் பின்னால் உள்ள வாழ்க்கை முடிவே இல்லாத அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதுதான் அன்பானவர்களே தனவான்களே அந்த ஆசிராவுடைய வாழ்க்கைக்காக நாங்க தயாரிப்பு என்னவென்றால் எல்லா நேரங்களிலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து நடப்பதுதான் அல்லாஹுவினால விலக்கப்பட்ட விடயங்களில் இருந்து விலகி நடப்பதுதான் அன்பானவர்களே கனவான்களே அல்லாஹு ஜில்ல ஜலாலு அம்மனவாலுகோ எமக்கு காட்டி தந்த ஆக உயர்ந்தது ஆக சிறந்தது ஆக பொறுமதியான ஒரு அமல் தொழுகையாக இருக்கிறது அன்பானவர்களே தொழுகையில வரலான தொழுகைகள் மிக உயர்ந்த அமல் பரலான தொழுகையுட அந்தஸ்து சுபானம்லா அந்த பரவான தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்தில் இந்த பங்கும் இல்லை அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் அவருக்கும் காப்பிருக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தொழுகை இல்லாமல் இருப்பதுதான் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அமல் தான் தொழுகைகள் அன்பானவர்களே கனவான்களே அந்த பரவான தொழுகைகளை அடுத்து மிக சிறந்த தொழுகை எத்தனையோ தொழுகைகள் இருக்கின்றன முன்பின் சுண்ணத்துகள் நேரம் குறிப்பிடப்பட்ட சுண்ணத்துகள் ால் அதுதான் ககஜத்துடைய தொழுகையாக இருக்கின்றது அன்பானவர்களே கனவான்களே சகோதரர்களே ககஜத்துடைய தொழுகை மிக உயர்ந்த தொழுகை பின்னால ஆக சிறந்த தொழுகை இருக்கும் என்றால் அது இரவு தொழுகை என்று அழைகி வாழகி வசல்லம் சொன்னார்கள் இரவுல சொல்லக்கூடிய தொழுகை அன்பானவர்களே கனவான்களே இரவுடைய தொழுகை அவ்வளவு சிறந்த தொழுகை பொறுமையான தொழுகை அந்த தொழுகையை தொழக்கூடியவர்கள் யார் என்று குரான் அல்ல சொல்கிறான் தொழுவார்கள் குரான் ஓதுவார்கள் அந்த நேரத்துல ரபுள் ஆளும் என்று மன்ற அந்த நேரத்தில அவர்கள் தனது பாவத்திற்காக தௌபா செய்வார்கள் இதெல்லாம் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் انبعنا برغلة قرآن لاشوالغيران إن المتقين في جنات وعيون آخذين ما آتاهم ربهم إنهم كانوا قبل ذلك محسنين متقين <تصفيق> تقوى ودن بعند برغلة ورغلة نالي قيامة ناليل ويرند سوركتيل அவர்கள் உயர்ந்த இன்பமான சோர்க்கத்தில் இருப்பார்கள் நீர் அருவிகள் ஓடக்கூடிய அப்படியான சோர்க்கத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தானோ அதெல்லாம் அடைந்து கொள்வார்கள் அவர்கள் யார் அவ்வாறான முத்தின்கள் யார் அவ்வாறான தக்குவாதாரிகள் யார் என்றால் அவர்கள் தான் இரவு நேரங்களிலே அவர்கள் அல்ல அதிகமாக வணங்குவார்கள் கொஞ்சம் தூங்குவார்கள் இரவு நேரமெல்லாம் தூக்கத்துல கழிக்க மாட்டார்கள் அன்பானவர்களே இரவுல கொஞ்ச நேரம் தான் கடைசி நேரத்தில் எழும்பி அவர்கள் மன்றாடுவார்கள் சஹருடைய நேரத்திலே சஹருடைய நேரம் சுபகுக்கு முன்னால் உள்ள நேரத்துல எழும்பி தனது பாவத்துக்காக தனது தவறுக்காக குற்றங்களுக்காக எல்லும் மன்றாடுவார்கள் மன்னிப்பு தேடுவார்கள் அவர்கள் தான் சொர்க்கவாதிகள் என்று சொல்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே பல இடங்களில் சொல்கிறான் சகாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ஜுனு பகும் அனில் அவர்களுடைய விழா எலும்புகள் எல்லாம் படுக்கையை விட்டு ஓரமாக இருக்கும் அவ்வாறு என்றால் இரவுலே மிச்ச நேரம் தூங்க மாட்டார்கள் இரவுல மக்கள் எல்லாம் தூக்கத்துல ஆழ்ந்திருக்கிற நேரத்தில் எழுந்து எதிரோ நோபோ அப அவர்கள் அல்லாவிடத்துல மன்றாடி கொண்டிருப்பார்கள் கெஞ்சி கெஞ்சி துவாக்கிட்டு கொண்டிருப்பார்கள் அல்லாவுடைய தண்டனைய அல்லாவுடைய கோபத்தை பயந்து பயந்தவர்களாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு ஆதரவு வைத்தவர்களாக இரவு நேரத்திலே எழும்பி மன்றாடி கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் சொல்கிறான் அன்பானவர்களே அன்பானவர்களே நல்லடியார்கிட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் ஒரு அடியான் உலகத்துல நல்லவன் என்று எல்லாம் முடிவு செய்யறதெல்லாம் இந்த விடயங்களை வைத்திருந்தான் நல்ல மனிதன் சாலிவான மனிதன் மனிதன் அவனுடைய இரவு பாக்கிறான் அல்லா இரவு நேரம் எப்படி கலியது அவர்களுக்கு பொறுப்பை குடுத்தான் பகல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் யுகல் முத்தி ஏ நபியே ஏ நபியே நாயகமே நீங்க எழுங்குங்கோ மக்களுக்கு அச்சமூட்டிய சிரிக்க செய்யுங்க பெருமைய பேசுங்க அலையுங்க பகல்ல மக்கள்கிட்ட கஸ்தி செய்யுங்கோ இரவு நேரம் நீங்க என்ன செய்யணும் இரவு நேரத்துல டயர்டுன்னு சொல்லி சாயலாம் முழு இரவும் உங்களுக்கு சாயத்துக்குள்ளதல்ல முழு இரவும் கொஞ்சம் சாஜிவோங்க குர் ஆன தருத்தீலா அல்லா சொல்கிறான் ரபுல ஆலமியில் விளம்பரப்படுத்துறான் நபிய நாயகமே இரவுல நீங்க நின்று வணங்குங்கோ இரவுல நீங்க அல்லா மன்றாடுங்கோ அன்பானவர்களே அல்லா சொல்கிறான் கொஞ்சம் நேரம் தூங்குங்கோ நிஸ்வாக பலீலா அன்பானவர்களே இரவுல அறவாசி அல்லது அதை கொஞ்சம் குறைய இப்படியா கொஞ்சம் தூங்கி கொள்ளலாம் அதிகமான நேரம் நீ பாது செய்யணும் அதிகமான நேரம் வணங்கணும் அன்பானவர்களே கனவான்களே நபியோர்களை முறை இதுதான் நல்லதார்கள் எல்லாம் இரவுல தூங்கி இருப்பார்கள் அழைகி வாழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆறு கெட்ட மனிதன் யாரு தெரியுமா மனிதன் பகல் எல்லாம் பசார்ல கத்தி கொண்டிருப்பான் துணியாவுக்காக வேண்டி அலஞ்சி அலஞ்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேறு சிந்தி பல சிரமங்களை சகிச்சு கொண்டு சம்பாதிச்சிட்டு இரவு நேரம் வந்தால் அவன் ஒரு செத்த பினம் போல படுத்து கிடைப்பான் செத்த பிணம்போல அவரு கிடைக்கிற அன்பானவர்களே சொன்னாங்க நரகவாதிய அடையாளம் நரகவாதிகள் இவங்க அன்பானவர்களே கணவான்களே அன்பான சகோதரர்களே நாங்க இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும் மாஷா பருளான தொழுகையை தொழக்கூடியவங்க உருவாக்கிறாங்க அதிகமானவங்க நூற்றில அதிகமானவங்க தொழுகைகளை தொழுகிறாங்க சகஜத்துடைய தொழுக ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அமல் மிக மிக முக்கியமான ஒரு சுண்ணற் அன்பானவர்களே கனவான்களே அதனுடைய சிறப்ப சொன்னாங்க செல்லலாலே செல்ல தொழுகிறது சகஜத்துல வணங்குறது எவ்வளவு சிறப்பு தெரியுமா சொல்லல்லாஹு அலைஹிஹி சொன்னாங்க அலை கும்பி செய்யாமில்லை அலை கும்பி செய்யாமல் சல்லல்லாஹுலே சொன்னாங்க திருமீரியல வரக்கூடிய ரிவாயர் நீங்க இரவு நேரங்கள்ல வணங்குறத கட்டாயமாக்கிக்கோங்க உங்களோட வாழ்க்கையில இதை உறுதி எடுத்துக்கோங்க நாங்க தகஜ தொழாமல் இருக்க மாட்டோம் எங்களோட வீட்டுல தகஜ தொழாம யாரும் இருக்க கூடாது ஏந்த மனைவி ஏண்ட குழந்தைகள் ஏந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தகஜ தொழனும் இதுதான் ஒரு வாப்பட ஆசை இதுதான் ஒரு வீட்டில் உள்ளவர்கள இதுதான் கணவன் ஆசை அன்பான் அபிம சொல்றாங்க சஜத்தை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்களுடைய நல்லடியார்களுடைய வழக்கமான அமல் அதுதான் நல்லடியார்கள் என்று முடிவு செய்யப்பட்டு அதை வச்சுக்கான் சகஜத்துக்கு எழும்புகிறார் சஹஜ்ஜ தொழுகிறார் சகஜத்துல மன்றாடுகிறார் இதுதான் சாலிகான்களுடைய அடையாளம் அது மட்டுமல்ல சொல்லலாம் சொல்லி சொன்னார்கள் அது வந்து கஷ்டம் பார்க்காம இரவு நேரத்துல தூக்கம் மிக நேரத்துல நீங்க எழும்பி முழு எடுத்து கொண்டு வந்து அழகா தொழுவீங்க என்று சொன்னா அது வந்து குருபத்துண்பிக்கும் அது உங்களை அல்லாது பக்கம் நெருக்கி வைக்கும் நீங்க தகீரை கட்டுவீங்க நீங்க பாத்தி ஹாவ ஓதுவீங்க நீங்க சுஜூ செய்வதாவுடன் நெருக்கமாக நெருக்கமான ஒரு அடியான் ஆகிடுவீங்க வமக்கற துள்ளி செய்யா உங்களோட பகல் நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல நடந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்க செய்துவிடும் அது மட்டுமல்ல மேலதிகமாக சொன்னாங்க பாவம் செய்வதை விட்டு தடுக்கும் பாவத்தை பார்க்க அந்த தகச்சத்தாதுகாக்கும் அந்த தகச்சத்தோட காலை பாதுகாக்கும் அந்த தகச்சத்தோட அபத்தை பாதுகாக்கும் அந்த தகச்சத்தோட ஹராம் சலால் பேனை வைக்கும் என்று சொல்லி சொல்லு சிலர் சொல்றாங்க பாதுகாக்கும் அவ்வளவு அமல் தான் தகஜர் சொன்னாங்க ஒரு நேரத்தை வச்சிருக்கான் ஒவ்வொரு நாள் இரவுலேயும் ஒரு நேரம் அந்த நேரத்துல லாயுமுன் ஒரு அடியான் அந்த நேரத்துல எழும்பி எல்லா விடத்துல மன்றாடுகிறான் அவன்தேவையை கேட்கிறான் அவன் நல்லா விடத்துல துவா செய்கிறானா இல்ல அப்பா பல்லா சொன்னாங்க அந்த நேரத்தில் அவன் இதை கேட்கிறானோ அதை குடுத்தேதான் நல்லா ஆகுவான் கொடுக்காம இருக்க மாட்டான் அவ்வளவு ஒருமதியான அவ்வளவு மகத்தான நேரம் தான் சகஜத்துடைய நேரம் அன்பான் மேல நேரத்துல நேரத்துல அரபு உலகத்துக்கு அவனோட ரஹமத்தை முதலாவது வானத்துக்கு இறக்கி அவன் அடியார்களோட பேசுகிறான் வரக்கூடிய ரிவாயத் சல்லல்லா அலி சொல்கிறார்கள் எல்லாம் என்ன தெரியுமா கேட்கிறான் வானத்திலிருந்து என்ன தெரியுமா கேட்கிறான் தூங்கி இருக்க கூடிய எங்கள்கிட்ட கேக்கிறான் யாரும் இல்லையா துவா கேட்கிறவங்க யாரும் இல்லையா கேளுங்கள் எங்கள்கிட்ட நான் தர காத்துக்கொண்டிருக்கிறேன் யாரும் இல்லையா பாவங்களை செய்த அடியே மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்கிறேன் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் யாரும் இல்லையா கேளுங்கள் நான் உங்களை தர காத்துக்கொண்டிருக்கிறேன் எவ்வளவு இறக்கம் உள்ளவன் எவ்வளவு அந்த நேரத்தில் அந்த மகத்தான நேரத்தில் அவன் எங்களோட இரக்கமா பேசுறான் அன்பாக கூப்பிடுறான் எலும்புமடியார்களே கேளுமடியார்களே நேற்றுங்கோ உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்கோ உங்களோட தேவைகளை சொல்லுங்கோ உங்களோட நோய் நும்பலங்களை சொல்லுங்கோ நினைத்த கேளுங்கடிய நான் தர காத்து நான் தர தயாராக இருக்கிறேன் துவா கேளுங்க நேட்ட دعان ஜிபூலி வல்லயும் மினூபி அல்லா சொல்கிறான் என்னேட்ட கேப்பீங்களா என்னிடத்துல மன்றாடுவீங்களா துவா கேட்க கூடிய ஒரு துவாவை நான் கபூர் செய்துதான் ஆகுவேன் பல்யஸ்தஜீ பூலி வல்லியூ மினூபி நம்பிக்கையோடு என்னடைய கேளுங்கோ நம்பிக்கையோடு மன்றாடுங்கோ அன்பானவர்களே இந்த சூழல் வீட்டுல உண்டாகும் இந்த துவார சூழல் கண்ணீர் ஒடிக்கிற சூழல் சுஜூது கூட சூழல் எங்கடைய வீட்டுல உண்டாகும் கணவன் தொழுகிறார் மனைவி தொழுகிறார் பிள்ளைகள் தொழுகிறாங்க சுழகானல்லாம் மருமகனும் மருமகளும் எழும்பி தொழுகிறாங்க பெரிய பாக்கியம் இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சா அன்பானவர்களே அன்பானவர்களே மகத்தான அமர் மகத்தான பாக்கியமான அமர் வசலம் அல்லாஹுலா அபுதாவுல வரக்கூடிய அல்லாஹர் ஆணுக்கு ரஹ்ம செய்ய ஒரு ஒரு ஆணுக்கும் அல்லா ரஹ்ம செய்யட்டும் அந்த ஆண் என்ன செய்கிறார் காமின அவர் இரவு எழும்புறார் சில வீடுகள்ல ஆண்கள் உற்சாகமா இருப்பாங்க பெண்கள் கொஞ்சம் பலகையினர்கள இருப்பாங்க வீட்டு பழுக்கள் வீட்டு குழந்தைகளுடைய வேலைச் சோழிகள் பழுவினால இரவு நேரத்துலதான் அவங்களை ரிஸ்ட் எடுக்க வேண்டும் இந்த ஆண் எழும்பி உருவெடுத்து தொழுதிட்டு தனது மனைவியையும் எழுப்பாட்டுகிறார் வாரைக்கால அகலா அகலஹு அவருடைய மனைவியையும் எழுப்பாற்றுகிறார் குழந்தைய எழுப்பாட்டுகிறார் அவங்க எலும்பா எழுப்பாற்ற நேரத்துல எலும்புறாங்க மறுக்கிறாங்க குஞ்ச மங்கள திரும்பி படுக்கிறாங்க நீங்க கொஞ்சம் தெளிச்சு எழுப்பாட்டுங்க அந்த நேரத்துல தண்ணி பட்டா எப்படி இருக்கும் பரவாயில்ல இந்த தூக்கத்தை விட பொறுமதி உங்களோட மனைவிக்கு குடுக்கற ஆகப்பெரிய செல்வம் இதுதான் எழுப்பாற்றுங்க அந்த அன்பானவர்களே கல்லி சொன்னாங்க அப்படி தண்ணி தெளிச்சு சிக்மத்தாக அன்பாக எடுப்பாட்டுவாரோ அந்த ஆணுக்கல்ல ரம்ம செய்வானா அந்த ஆணுக்கு அல்லாறு ரஹ்ம செய்யட்டும் ரஹீம் அல்லாஹு இம்ரான் அல்லா ஒரு பெண்ணுக்கு ரஹம செய்யட்டும் அவள் எழும்புகிறாள் தொழுகிறாள் கணவனை எழுப்பாட்டுகிறாள் கணவன் எலும்ப மறுக்கும் அந்த பெண் லேசா தண்ணிய தெளிச்சு கணவனை எழுப்பாட்டுகிறாளா அந்த பெண்ணுக்கும் அல்லா ரஹ்ம செய்யட்டும் அன்பாளர்களின் என்ன சொல்ல இந்த சகஜத்துல நீங்க ஒருவருக்கு ஒரு உதவி உங்களோட கணவன் கணவன்மார் மனைவிக்கு மனைவிமார்கள் கணவனுக்கு குழந்தைகள் பெற்றோருக்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இவ்வாறு எல்லாரும் ஒத்தருக்கு உதவியாளர் ஆகுங்கோ ஒவ்வொருத்தரும் மின்னொத்தருக்கு உதவியாளர் ஆகுங்கோ வீட்டுக்கு இந்த சூழலை உருவாக்குங்கோன்றாசி சொல்றாங்க வீட்டுக்கு உள்ள எல்லாரும் சொல்லணும் எல்லாரும் அலோனும் எல்லாரும் அழுது அழுது மன்றாதி குரான சத்தம் கேட்கணும் இதுதான் அபிஷன் தான் அபி சொன்னாங்க அன்பானவர்களே அன்பானவர்களே கணவான்களே எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அதேசுல வருகிறேன் கணவனும் மனைவியும் எழும்பறாங்க உண்மாவும் பாப்பவும் எழும்புறாங்க குழந்தைகளும் பெற்றோர்களும் எழும்புறாங்களா இவங்க நாளை சுயாமத்துடைய நாளையில யாரும் எந்த கூட்டத்துல இருப்பாங்க அபு தாவூதல வரக்கூடிய ரிவாயத் புத்திவா கிரா கிரீனவல்லா கிரா சுல்லா அல்லாஹிக் செய்த ஆண்களுடைய கூட்டத்துல அல்லாஹூ சிகிச்சர் செய்த பெண்களுடைய கூட்டத்துல தான் இவங்க எழும்பு எழும்புவாங்க அப்படியான கூட்டத்தில தான் எழுதப்பட்டு இருப்பாங்க என்னத்துடைய நாளையில அவனோட ஹமானோட காதுனோட கெட்டவர்களாக மூசமான பாதிகளாக உருமாற்றப்பட்ட நிலைமையில குருடர்களாக சொத்தியானவர்களாக பல நிலைமையில் இழிபாட்டப்படுவாங்க அமல்கள் பேணுதல் உள்ளவங்க நாளைக்கு நல்ல கூட்டத்தில் அன்பானவர்களே அன்பானவர்களே சல்லல்லாஹொலை உற்சாகப்படுத்தினாங்க சில மாளிகைகள் இருக்கின்றன சில வீடுகள் சில மாளிகைகள் சுவர்க்கம் எப்படியாப்பட்ட இன்பங்கள் நிறைந்த ஒரு இடம் நபி அவங்க சொல்றாங்க அந்த சுவர்க்கம் மாளிகை யாருக்கு தெரியுமா யாருக்கு தெரியுமா யார் வாங்க மூணு தன்மையுடையவங்களுக்கு அந்த மாளிகை கிடைச்சும் அது யாரு ஒன்று அவர்கள் பேசினா மெருதுவாக பேசுவாங்க மனம் நோகர மாதிரி பேச மாட்டாங்க உள்ளத்தையும் புண்படுத்த மாட்டாங்க பேச்சு இன்பமான பேச்சு அவங்க அதிகமாக மக்களுக்கு உணவளிப்பாங்க விருந்து பிரசாரம் செய்வாங்க மக்கள் எல்லாம் தூக்கத்துல மக்கள் எல்லாம் இரவுல தூக்கத்துல ஆழ்ந்து இருக்கிற நேரத்துல இவர் எலும்பி சொல்லுவாரு பக்கத்துல தூங்குறாங்க ஊர்ல எவ்வளோ பேர் தூங்குறாங்க ஆனா இந்த குடும்பம் இந்த ஆண் இந்த பெண் இந்த குழந்தைகள் எழும்பி தொழுது கொண்டிருக்கிறாங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க துவா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா சல்லல்லா சொன்னாங்க இப்படியான மனிதனுக்கு தான் அந்த மாளிகை அந்த உயர்ந்த சுருக்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்துப்பட சல்லல்லா சில விளங்கப்படுத்தாங்க அன்பானவர்களே அன்பானவர்களே இந்த உயர்ந்த பாக்கியத்தை விட்டும் நானோ நீங்களோ எங்களோட குடும்பங்களோ உங்களோட குடும்பங்களோ யாருமே மகரமாக யாருமே இந்த பாக்கியம் இல்லாதவங்களாகிடக்கூடாது இந்த பாக்கியம் கிடைக்கலையா வாழ்க்கையில இந்த இன்பம் கிடைக்கலையா எி தொடத்துல மன்றாடி மன்றாடி மிகப்பெரிய பாக்கியம் சகோதரர்களே எல்லாம் வாழ்க்கை கிடைக்கிற சாத மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் ஒரு குடும்பத்தை கிடைக்கல்ல இந்த பாக்கியம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாப்பக்கு உண்மைக்கு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கல அன்பானவர்களே நஷ்டவாதிகள் நஷ்டவாதிகள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஹதீஷுடைய வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது பேசிக்கிறாங்க பாக்கிறாங்க பாக்கியம் இல்லாதவன் கசப்பும் தகஜத்தை நினைச்சியும் இல்ல அந்த நேரத்தை எலும்பி துவா கேட்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவன் சுபகு எலும்புற பாக்கியம் இல்லாதவன் உதுல சொன்னாங்க அந்த மனிதன் எப்படியாப்பட்ட மனிதன் என்றால் அவனுடைய காதல செய்திருக்கிறான் செய்தானோட ஒப்பிட்டாங்க சிறுநீரோட ஒப்பிட்டாங்க காதலையா சிறுநீர் கழிக்க அன்பானவர்களே தள்ளல்லா சொன்னாங்க அது காதல கெட்ட விஷயத்தை கொண்டு அடப்பட்டு நல்ல விஷயம் விளங்குதில்ல அந்த அல்லாவுடைய அழைப்பு விளங்குறதுல அந்த நேரத்துல பொருள்மதி காதால கேட்கறது பாக்கியமில்லை அந்த இன்பங்களை ருசிக்கிறது பாக்கியம் இல்ல அசிங்கமானதான் அவர் ருசிக்கிறார் அசிங்கமானதான் பாக்கிறார் இதுதான் அவரோட வாழ்க்கை அன்பானவர்களே இன்னும் ஒரு அடிசலா சொன்னாங்க நாங்க படுத்தா எங்களை நாங்க எலும்பா மீறதுக்காக நேரத்துல எங்களுக்கு மூணு முடிச்சு போட்டுடுறான் எங்களுடைய பிடரி கிட்ட வந்து மூணு முடிச்சு போட்டுறான் ஒன்றிரிக்கு உண்மையிலே ஹதீஸ்ல அத விளக்கம் எல்லக்கூடிய உலகமாக்க சொல்றாங்க உண்மையிலே மூணு முடிச்சு போடப்படுகின்றது அல்லது வாலில் செல்லும் அதாவது அது கிணாயத்தாக மறைமுகமா சொல்றாங்க இவங்கள மூணு சைத்தாங்கள் இருந்து எலும்ப உடாம தடுக்கிறான் எலும்ப விட மாட்டான் படுக்கும் போது துவா ஓதிக்கொண்டு அந்த சுண்ணத்தான முறைகளை பேணி படுக்கிட மாட்டான் எல்லா வேலையும் செய்வாரு ராவெல்லாம் சாப்பிடுவாரு ராவெல்லாம் கதத்தி கதச்சி இருப்பாரு வீணான வேலைகள ஈடுபடுவாரு கணக்கு வழக்கு பார்த்து பார்த்து இப்படியே இருந்து என்னென்னமோ செய்தி இல்ல பாத்துட்டு தூக்க மருந்து அப்படியே விஜயபுர்த்திடுவாரு துவா இல்ல சிக்கல் இல்ல யா தத்துக்கு எலும்பு யாருல அந்த ஆசை இல்ல அந்த துவா இல்ல ஒண்ணும் இல்லை அப்படியே விஜயபுர்த்திட்டாரு செய்தாண்ட எலும்டாம மூணு முடிச்சிய போட்டுறான் ஆனா அன்பானவர்களே எலும்பல்ல இதே பாக்கிய மெல்லமில்ல மக்கள் எல்லாம் சுபோத்தின் ஊட்டுக்கு வழி போடுறாங்க இவர் இப்பதான் எலும்புறாரு மக்கள் எல்லாம் இப்பதான் அமல் செஞ்சு செஞ்சுட்டு வீட்டுக்கு வாடுறாங்க ஏ ஆறுமணிக்கு இப்பதான் எலும்புறாரு இவர் இவர் எப்படி தெரியுமா காலையாகுவார மனதில சஞ்சலங்கள் நிறைந்தவராக மனதில் பல கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் நிறைந்தவராக தான் காலையாகுவார் காலையிலே அவருடைய செக்குட சிந்தனை காலையிலே இன்னொரு பிரச்சனை காலையிலே ஸ்கூல் காலையிலே மனைவி காலையில எத்தனையோ ஆயுத சிக்கல் தான் முன்னால கஷ்டி அவருக்கு சுறுசுறுப்பு இல்ல அவருடைய மனதுல ஒரு ஜாதி இன்னும் ஒரு சுரு ஒரு உற்சாகம் இல்லாத போக்கு அப்படியே இருப்பாரு எலும்பிப்பாரு ஆறாயிரம் மணிக்கு தொழிலுக்கு போவாரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் அவளோட என்ன செஞ்சாரு ஒன்றுமே இல்ல சோம்பேரியா இருப்பாரு அவர் ஒரு உற்சாகம் இல்லாதவரா இருப்பாரு அவரால் யாரு இந்த மூணு முடிச்சு போடப்பட்ட எழும்புறாரு ஒரு முடிச்சு அவிழப்படுறது உருவெடுக்கிறாரா ரெண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது தொழுகிறாரா மூணாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது இப்ப காளையாகிறாரு அஸ்மஹ நசி நசீபா சொல்லு சொன்னாங்க இவர் ஒரு சுறுசுறுப்பானவராக உற்சாகமானவராக காலையாகிறார் அது மட்டுமல்ல மனதில் சந்தோஷங்கள் நிறைந்தவராக மனதில் சந்தோஷங்கள் நிறைந்தவராக காலையாகுவார் மனதில் அவருக்கு சந்தோஷங்கள் மனதில் புதுகலங்கள் பார்க்கறதுக்கு சந்தோஷம் இன்று நான் எலும்பையே தொழுதேன் மனைவியை பார்த்தா சந்தோஷம் குழந்தையை பார்த்தா சந்தோஷம் அந்த அவருக்கு வெற்றிகரமாக அமையும் கருத்து அன்பானவர்களே அன்பான கனவான்களே சகோதரர்களே நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் சகஜத்துடைய தொழுகை விடாம அந்த நேரத்தில் எழும்பி அல்லா குலத்தில் மன்றாடுவோம் அல்லாத்தில கெஞ்சுவோம் அன்பானவர்களே தாய் தந்தையர்கள் குறிப்பாக தாய் தந்தையர்கள் அந்த நேரத்திலே எழும்பி அவர்கள் தொழக்கூடியவளாகும் நானும் தாயும் தந்தையும் எழும்பி தொழுவோம் என்றாத்தான் எங்கட குழந்தைகள் எழும்புவாங்க எங்கட குழந்தைகள் எழும்புவாங்க நாங்க ராஜ்யத்தை நின்று நின்று சொலுகிறக்க எ பிள்ளைகள் பார்க்கணும் உம்மவும் வாப்பவும் சகஜத்துல அழுகிறாங்க அந்த சட்டத்துக்கு குழந்தை எழும்பணும் எங்க உம்ம அழுகிற சத்தம் கேக்குது வாப்ப அழுகிற சத்தம் கேக்குது அவர் துவால விண்மி விம்மி அழுகிறாரு கண்ணோட கண்ணீர் வடி குழந்தைகள் பார்க்கிற சூழல் தூக்கு இது நாங்கள் வழக்கத்தானது இது அன்பானவர்களே அன்பானவர்களே நாங்கள் சிந்திச்சு பார்ப்போமே நான் தொழுகிற பிள்ளைகள் பார்க்கதா நான் துவாக்கை வடிக்கிறத குழந்தைகள் நான் குரான ஓதிரத்தை ஏத குழந்தை பார்க்கதா ஏனக்குள்ள குழந்தைகள் அதை பார்த்து படிக்கிறாங்களா அன்பானவர்களே கேட்டு பார்த்தா அதிகமான நம்ம வாழ்க்கையில் அப்படியான சூழல் இல்லை அன்பாளவர்களே நானும் தான் நீங்களும் தான் எல்லாரும் உறுதியான முடிவெடுப்போம் நாங்கள் சகஜத்தை பேணா தொழுவோம் சகஜ தொழுகிறது மட்டுமல்ல சொல்லுவோம் அதுக்கு பின்னால நாங்கள் துவா கேட்போம் அதுக்கு பின்னால நாங்கள் சிகிச்சை செய்வோம் இஸ்தோம் அது நாலாவதாக கொரான் திலாவத் அந்த நேரத்தில் திலாவத்தில் குரான் இது எல்லாம் சிறந்த நாலு அமல்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான நல்லடியார்களாக ஆக்கி வருவானாக யா ல்லா எம் அனைவரையும் கபூ செய்வாயாக இம் அனைவரையும் புரிஞ்சு கொள்வாயாக இம் அனைவரையிலே சந்ததி செந்தரியா கபு செய்வாயாக யாழ்லா நல்ல அமல்கள் ஆசையாய்லா நல்ல அமல்கள் இன்பத்தாயா ல்லா பாவத்துல வெறுப்புண்டியால்ல பாவம் செய்ய ஆசை இல்லையா அல்ல பாவம் செய்யணும் என்ற ஆசைகளுக்கு இல்லையா அல்ல ஏதோ சூழல் தாக்கத்திலான பாவம் செய்யறோமியா பாவத்தை பாக்குறோமியா அல்ல பாவத்தை கேட்கிறோமியா அல்ல அன்புள்ளவனே அன்புள்ளவனே உங்களோட ரஹ்மத்து விசாலமானதையா எங்களோட பாவங்கள மன்னிப்பாயா பாவத்தை வெறுப்பாக்குவாயா பாவத்தை கஷ்டப்பாக்குவாயாக பாவத்துல அலுவலப்புண்டாக்குவாயாக சஹஜ்ஜத்துல இன்ப கட்டாய் சஹா சஹத்துல யாருலா நீண்ட நீண்ட ரகார்டுகள் நீண்ட நீண்ட சுஜூதுகள் செய்யணுமியா கொரான் திலாவை செய்யணுமியா சிகர் செய்யுமியா பாவத்தை நினச்சி நினைச்சி அழுது அழுது அழுது மன்றாடணுமியா அந்த பாக்கியங்கள் எங்களை தந்துடுவாயா அந்த பாக்கியத்தை எங்களுடைய கொடுத்துருவாயா எங்களுடைய குழந்தைகளை தந்துருவாயா அந்த நேரத்தில் அந்த நேரத்திலே உன்ன வணங்கி உண்ட பொருத்தத்தை பெற்ற நல்லாக என் அனைவரையும் ஆக்கிருவாயாக வா